எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள்மை பொருள் காண்பதறிவு திருக்குறள் கூறுகிறது இந்த பொருள் எந்த அதன் உண்மையான நிலை அதை யார் சொல்லுகிறார்கள் பார்க்காமல் என்ன சொல்லப்பட்டதுன்னு ஆராய்தல் இவைதான் அறிவாகிறது இந்த பொருளை இத்தகையது இத்தன்மையது என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுவது அறிவு மேலெழுந்தவாரியான அறிவு முதற்கண் ஏற்படும் ஆனால் ஆராய ஆராயத்தான் ஆழ்ந்த அறிவு நமக்கு ஏற்படும் அழ்வார் தன்னுடைய பாசரத்தில் கூறும்போது அறிந்தறிந்து என்று சாதிக்கிறார் அறிதல் தேறுதல் அறிதல் மேலெழுந்தவாரியான அறிவு நுனிப்பு சொல்லுகிறோமே அதை போன்ற அறிவு ஆனால் தேறுதல் ஆழ்ந்த புலமை படைத்தவராக இருத்தல் ஒரு விஷயத்தை மேலோட்டமா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் சில படங்கள் எல்லாம் எழுத்துட்டு நம்ம கண்ணுக்கு கிட்ட ஒரு பகுதியை காட்டி இது என்னன்னு சொல்லுங்க பாப்பம் அப்படின்னு காட்டுவா ஒரு மான் மூக்க நிட்டு காப்புல இருக்கே ஒரு மாடு தண்ணீர் குடிக்கிறாப்புல இருக்கே எதானு சொல்லுவோம் அந்த காகிதத்தையே கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டு முழு படத்தையும் காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டா இது எதுவுமே இருக்காது ஒரு யானை பெயர்ல அம்பாரியில ராஜா உட்காண்டிருக்கிற படமா இருக்கும் அதனுடைய நுனியை மட்டும் தனியா ஜூம் பண்ணி நம்ம கண்ணுல காட்டியிருப்பான் அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு மேலெழுந்த வாரியான அறிவு ஏற்படும் அவ்வறிவை பெறும் போது அட்டாச் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தர் உண்மையை சொல்றார் அவர் இன்னார் சொல்லுகிறார் என்பதையும் கூட சேர்த்து யோசிப்போம் நம்முடைய விரோதி சொல்றதா இருந்தா சொல்றதுல நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஏன்னா இவர் என்ன திக்றதுக்காக சொல்றாரோ எனக்கு பொய்யான தப்பான வழிகாட்டுறதுக்காக சொல்றாரோ என்னமோ ஆனா அதே வியாசர் சொல்றாருனாலோ வால்மீகி சொல்றாருனாலோ சந்தேகமே வராது ஆனா திருக்குறளை சொல்லிருக்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எதை யார் சொல்றதா சரி நல்லதாக சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொள் உண்மையை எடுத்துக் நமக்கு நன்மை ஒரு வண்டு தேன் வண்டு போகிறது ஆங்க இருக்கும் மலர்ல இருக்கிற தேனை எல்லாம் சேமிக்கும் மலர் எத்தகையதுன்னு கூட அடையா கட்டி கூட கட்டி நமக்கு தேன் கிடைச்சது ஒரு புஷ்பத்தில் ஒரு மலர்ல இருந்து வந்த தேனாது எங்கெங்கிருந்தோ வந்த தேன் ஆனால் அது ஒரு ஹோமோஜினஸ் ப்ராடக்ட் ஆயிடுறது அது அத்தனை ஒன்றாகிறது அதை போல எங்கெங்க நாம் அறிவை சேகரித்து இருக்கலாம் ஆனா அனைத்தும் சேர்ந்து நம்மிடத்தில் உண்மை பொருளை பற்றியதாக இருக்க வேண்டும் அப்ப அறிவியதுங்கிற கேள்விதல் அறிதல் மட்டுமல்ல தேர்ச்சி பெறுதல் தேர்ச்சி பெற்று அறிவு இனி இனி மாற்றத்தக்கதல்ல என் இருப்பதுதான் அந்த அறிவு அந்த அறிவும் பரமாத்மா விஷயமாகவும் ஜீவாத்ம விஷயமாகவும் இருக்க வேண்டும் கண்டத பற்றி ஏற்படுவது அறிவல்ல என்ன கீழ்கேள்விக்கு பதில் பார்த்தோம் இனி அடுத்து இன்று பார்க்க வேண்டியது எண்பத்தி கேள்வி இப்ப சொல்றது இரண்டு சொற்களும் மாறி மாறி வரும் உட்புலனாகிற மனதை அடக்குதல் வெளிப்புலன்களாகிற கண்ணு காது மூக்கு முதலானவர்கள் அடக்குதல் இந்த ரெண்ட பத்தி தான் சமம் தமம் சொல்லுவார்கள் புலனடக்கம் மனவடக்கம் புலனடக்கம் கண் காது மூக்கு முதலானவைகளை அடக்குதல் மனமும் ஒரு புலன் அது உட்புலன் வெளியில் இருக்கிறது கண் புலன் முதலானவை உட்புலனான மனதையும் அடக்குதல் இதுதான் ஆத்ம குணங்கள்ல மிகவும் பிரதானம் நம்முடைய ஆத்மா நாம்கிற ஆத்மா அதற்கு எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் நல்ல பண்புகளை மெதுமெதுவே நாம் வளர்த்துக் வேண்டும் அந்த நற்பண்புகளில் தலையாயவையவை சமமும் புலன்களை அடக்குதல் மனதுட்பட அடக்குதல் அதுதான் இப்ப கேள்வி கஹா சமஸ்ட பிரகீர்த்தி தக எது கொண்டாடப்படுகிறது மன பிரசாந்ததா அமைதி மன அமைதியே சிறந்த புலனடக்கம் மனச அமைதி அறிந்து அதுதான் நம்ம புலன்கள் அடங்கி இருக்கிறது மனத அமைதி கொந்தளிப்பதற்கு ஏதேதோ காரணங்கள் சூழ்நிலைகள் இவை அத்தனையும் ஏற்படும் ஆனா அந்த கொந்தளிப்புகள அப்பாற்பட்டு மனத அமைதியாக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே அதில் ஆசை தான் எப்படி அமைதியா இருக்கணும்னா கூறத்தாழ்வான ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் பிரசாந்தானந்தாத்மான்பவது மகானந்த மஹிம பிரசக்த தை நித்யானு குறித்த விதரங்கார் பகவான் கீராப்தி பார்க்கடல்ல சயனிச்சிருக்காரே நடுக்கடலுக்கு போயிடுத்துனால் அலைகளே இல்லாமல் அமைதியாக இருக்கும் பிரசாந்தமாய் ஆனந்தமாய் அனந்தமாய் எல்லைக்குட்படாததாய் மகிழ்ச்சியாய் அமைதியாய் இருக்கும் மகிழ்ச்சி பிளஷர் அப்படிங்கிறது வேற அதே டிராங்குவிலிட்டி அப்படிங்கிறது வேற ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உண்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் சொன்னா குதிப்போம் கூத்தாடுவோம் கை தட்டுவோம் நாட்டியம் ஆடுவோம் ஆனா இப்ப நாம பார்த்துருக்கிற மன அமைதிங்கிறது அப்படிப்பட்டதல்ல இது இத்தனை இந்த கோலாகலமே இல்லாமல் நம் மனதை அடையும் மகிழ்ச்சி அடைகிறோங்கிறதுக்காக ஏரி குதிச்சோன்னு வச்சுங்க குதிக்கச்சேவே கீழே விழுந்து கால் உடஞ்சு ஆனால் அப்படி இருக்கிறது கூட அந்த மகிழ்ச்சி அத்தனையும் நாம அனுபவிக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆனால் அதையே அமைதியோடு செய்ய வேண்டும் மன அமைதியோட இப்ப கரையில பார்த்தோம்னா நிறைய அலைகள் அடித்து கொண்டே இருக்கும் ஆனா நடுக்கடலுக்கு போனால் அலைகள் இருக்காது கரையில பார்த்தா அலை அடிச்சு பார்த்து திருப்தியா தான் இருக்கும் அதுவும் நன்னா தான் இருக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு நடுக்கடல இருக்கிற அழக பார்க்கிறோம் பாருங்க அப்ப என்ன காம்பீரியம் என்ன ஆழம் என்ன பெருமை என்ன ஒளி என்ன ஒரு ஆழம் காண முடியாத பெருமை அந்த பெருமைதான் அமைதிங்கிறது நம்ம ஒத்தொத்தருடைய மனதுக்கு அந்த அமைதி வர வேண்டும் கொந்தளிக்க வைக்கிறதுக்கு காரணங்கள் இருந்தாலும் மனத அமைதியோடு இருக்க வேண்டும் இந்த மன அமைதியை அபரேட் பண்றதுக்கு அதை கொந்தளிக்க வைக்கிறதுக்கு நம்ம இடத்துல என்னென்ன ஏற்படும் தெரியுமோ அதை தாண்டுவதுதான் மன அமைதிக்கு காரணம் ஒரு ஸ்லோகத்திலே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் மனஹா சஞ்சலம் அஸ்திரம் இந்த மனம் அர்ஜுனா இயற்கையிலேயே நிலைநில்லாதது கண்ணீர் எடுத்துப்போம் அது இயற்கையிலே கண்ணீராத்தான் இருக்கும் ஆனால் செயற்கையில் வெந்நீர் ஆகும் வெந்நீர் அப்படியே விட்டுட்டோம்னா தானே தண்ணீர் ஆகிடும் இதுல எது இயற்கைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் விட்டுட்டா தன்னடையே எந்த நிலைய அடைஞ்சிடுமோ அதுதான் இயற்கை நிலை விட்டுட்டா வெந்நீர தண்ணீர் ஆயிடு அது இயற்கை நிலை ஆனா இந்த மனதிற்கே அதனுடைய இயற்கை நிலையே கொந்தளித்து கிடப்பது அப்ப அத செயற்கையா நாம அந்த கொந்தளிப்ப அடக்க வேண்டும் அந்த கொந்தளிப்ப அடைச்சிட்டு முக்தி அடைஞ்சுட்டோம் வச்சுக்கோ முக்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மனத்தினுடையது கொந்தளிப்பு இயற்கை அல்ல ஆத்மா முக்தி அடைஞ்சு விட்டார்னா அப்ப கொந்தளிப்பு இயற்கை அல்ல ஆனா ஆத்மா இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அப்ப அந்த மனசு கொந்தளித்து கொண்டுதான் இருக்க போகிறது மன கொந்தளிப்ப அடக்க வேண்டும் கொந்தளிப்பு எதனால ஏற்படுறது அமைதி எதனால ஊறு நேர்விக்கப்படுகிறது யோசித்து பார்த்தால் மூன்று காரணங்கள் இருக்கும் எந்த ஒரு பொருளையும் என்னது என்று நினைத்து செயல்பட முனைந்தால் அமைதி கொலையும் எந்த செயலையும் நான் செய்கிறேன் செய்தால் அமைதி கொலையும் செயலையும் அமைதி கொலையும் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற உறுதியோட படிக்கிறேன் அப்ப படிக்க ஆரம்பிக்கும் போதே ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படிங்கிற டார்கெட்யூ அந்த பயனுக்காக நான் படித்தேன்னால் தொண்ணூத்தி ஒன்பதே வாங்கி இருந்தாலும் உடனே மனசு ரொம்ப அமைதி இழந்து தவிர்க்கும் ஏன் ஒரு பயனை குறித்து என்று உடனே கேப்பா ஒரு முட்டாளா இருந்தா கூட பயனை கருதாமல் எதுவுமே செய்ய மாட்டோமே யாரா இருந்தாலும் பயனையே இல்லாமல் செய்ய முடியுமான்னு சொல்லல ஆனா நூறு மார்க் எடுக்கிறதத்தான் பயன் வச்சுக்க கூடாது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது பயன் பிசிக்ஸ தெரிஞ்சுக்கிறது பயன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது பயன் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது பயன் என்று நாம எதை பயன் நினைக்கிறோமோ அது நீடித்த பயனாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான பயனாக இருக்க வேண்டும் வெறும் அந்த நிமிஷத்துல கொஞ்ச நேரத்துக்கு திருப்தியா இருக்கும் அதுக்கப்புறம் சேர்த்த விற்பாடு எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்கிறது மறந்தே போடும் அன்னைக்கு வந்து பேட்டி எடுத்த கூட அடுத்த வருஷம் செய்தித்தாள் நம்ம பேர் வரப்போறது இல்லையா மறந்து போடும் ஆனா ஒருத்தர் நிஜமாவே பிசிக்ஸ் தெரிஞ்சுங்க வாழ்க்கையில எண்ணிக்கா இருந்தாலும் அவர் திருப்தியா தான் இருப்பார் ஆனாலே மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறது வேற திருப்தியா இருக்கிறதுங்கிறது வேறே ஓஹோன்னு ஆனந்தப்படுறதுங்கிறது வேற அமைதியா இருக்கிறதுங்கிறது வேற ஆனந்தம் மகிழ்ச்சி பிளஷர் இது தனியும் டெம்பரரி ஆனா பீஸ் சாந்தி அமைதி இதுத்தனையும் பர்மனன்ட் ஆகையால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சாதாரண பயன்களை குடித்து நாம் செயல்படவே கூடாது வேலைக்கு போறோம் வேலைக்கு போற இடத்துல பண்பாளனாக நடந்து கொள்ள வேண்டும் வேலையில் எத்திக்ஸ் என்னவோ பிசினஸ் எத்திக்ஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் சொல்றேன் மாறாமல் நடக்க வேண்டும் ஒன்னா தேதி சம்பளம் பை ப்ராடக்டா இருக்கணும் ஒன்னா தேதி சம்பளம் வாங்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்க கூடாது அப்படி மட்டுமே பாத்திருந்தோம்னா அப்ப அந்த சம்பளம் கிடைக்கிறதுக்கு இன்னொருத்தர கெடுக்கலாமான்னு புத்தி போகும் என் வேலையில நன்னா செஞ்சிருக்கணும் தானே சம்பளம் வரத்தானே போறது சம்பளம் வேணும் இருந்தா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஆனா அது தன்னடையே வந்துவிடும் நெல்லு குத்துரும் நெல்லு குத்துரிச்சே வியர்வை தானே பெருகும் கேட்டார் சாமி வியர்வை பெருகிறதுக்கு தானே நெல்லு குத்தினி உரல்ல போட்டு இடிச்சிடு எதற்கு வியர்வைக்காக தானே நான் வியர்வ வரணும் நான் நெல்லு குத்தலே உமிய அரிசி எடுக்க வேணும்க்காக நெல்லு குத்தினி தானே வியர்வ வந்தது அத போல் நல்லா இருக்கணும் எந்த குற்றமும் புரிய கூடாது அன்லாபுல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுலயும் து எல்லா வரியும் ஒழுங்கா கட்டிடணும் எல்லா ட்யூஸையும் ஒழுங்கா கட்டிடணும் அது வரைக்கும் சரியா செஞ்சால் தானே மற்றது கிட்டும் அந்த மாதிரி கிடைக்காது என்று நினைக்கவே வேண்டாம் அதுக்குதான் இத்தனைகளும் நாம் ஒரு சாதாரண பயனை குடித்து முயற்சி செய்தோம்னால் அது டெம்பரரியாவும் இருக்கும் வெறும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அமைதியை குடிக்காது அடுத்தது நான் செய்கிறேன் என்று செய்தாலே கஷ்டம்தான் இந்த செயலை நான் பண்றேன் அப்படின்னா உடனே அதுக்கு பெயில்யூர் வந்ததுன்னா நான் பெயில் ஆயிட்டேன்னு நினைச்சிக்கிறது இந்த உலகத்துல ஏதோ நாம ஒரு காரியம் பயிர் இருக்கோம் நீங்க உபன்யாசம் உட்காந்துருக்கு நான் சொல்லணும் கேட்கறது பயன் என்னவா இருக்கணும் ஏதோ ரெண்டு புஸ்தகம் படிச்சிருக்கேன் படிச்சதுனால இந்த புத்தகத்துல இன்னொரு சொல்றதுன்னு தெரியாது தெரிஞ்சதும் உங்களிடத்தை எடுத்து சொல்ல போறேன் இது இன்னைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாளமையோட நின்று போயிடலாம் முந்தா நாடோட நின்று போயிருக்கலாம் எதுவணுனாலும் நடக்கலாம் இப்ப உடனே நாம சுருந்தோமே நின்றுத்தே சரியா கேட்கல போல் இருக்கே நிறைய பேர் இருக்கே இது ஏதும் வரவே கூடாது சாதாரண ஒரு நிகழ்ச்சி ஒரு உபன்யாசம் வந்தார்களா நீ கூட்டம் வரலயாமே கூட்டம் வந்துதாமே இத பத்தி பேசுறதுல லாபமே இல்லை இப்போ கூட்டம் நாலு பேருக்கு நாளு இன்னைக்கு முடிஞ்சிருக்கும் வராது போயிருப்பா கூட்டம் வந்ததுக்காக வசத்தியான உபநியாசம் அர்த்தமா கூட்டம் வராத்துக்காக ஒண்ணுமே அவர் சொல்லலேன்னு அர்த்தமா இப்ப அந்த நாள்ல சொன்னார் உட்கார்ந்தது ரெண்டே பேர் அப்ப என்ன பாகவதமா வேதவியாசர் பீஷ்மர் மூலமா சாஸ்திரநாமத்தை எடுத்து வரைத்தார் உட்கார்ந்தது பத்து பேர் அப்ப அது சுமாரா இன்னைக்கு லட்சம் பேரும் கேட்டுருக்கோம் ஏன்னா அவர்கள்லாம் இத நான் சொல்லுகிறேன் எண்ணத்தோட சொல்லலே நல்லது லோகத்தில் சொல்லப்பட வேண்டும் அவ்வளவுதான் எண்ணம் இருக்க வேண்டும் அதுக்கு மேலே இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவலுக்கு இன்டராக்சனுக்கு இடமே கிடையாது பல பேர் கேட்கிறீர்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் கச்சேரி எல்லாம் போய் பார்க்கிறோம் ரொம்ப அழகா பாடினாளா நன்னா கேட்டுப்போம் அந்த கானம் மனசுல நிக்கணும் சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன சொற்களோ நிற்க வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் அது நான் சொல்லியிருக்கேனா நீங்க பாடியிருக்கீங்களா அவா பாடியிருக்காளா இது முக்கியமல்ல இப்ப நான் செய்கிறேன் மட்டும் நினைக்க ஆரம்பிச்சா அமைதியே போடும் என ஒரு சின்ன பெய்லியூரியும் அப்புறம் மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது போய் நிகுது இல்லையாமே அது இல்லையாம பண்ணித்தான் பாக்க முடியும் எல்லாத்திலையும் ஒண்ணு நிறைவானவர்கள் அல்லர்கள் எடுக்கும் முயற்சியை நன்றாக எடுப்போம் அதோட நிறுத்தம் ஆகையால் நான் செய்கிறேன் எண்ணத்தோடு இருந்தாலும் அமைதி கொலைவதற்கு வாய்ப்பு அதுக்கு அடுத்தது ஒரு சாதாரண பலத்துக்காக உயர்ந்த பலத்துக்காக ஆசைப்பட்டு தான் செய்யணும் சாதாரணத்துக்காக செய்யக்கூடாது பல தியாகம் அதே நான் செய்கிறேங்கிற எண்ணம் கூடாது கர்த்திருவ புத்தி தியாகம் இது என்னதுன்ற எண்ணம் இருந்தா கூட அமைதி போடுறது இது என்னோடது என்ன தூரம் நினைச்சிருந்தா கொஞ்ச நாளை அதை காணும்னு வச்சுங்கோ அவ்வளவுதான் நம்ம எல்லாம் அதிர்ந்து போடுவோம் காணமே காணமே காணமே அப்படி இப்படின்னு தேடுவோம் நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்னுடைய தந்தையார் நினைச்சிருக்கேன்னு இல்லையோ அந்த பற்று ரொம்ப நெருக்கமா இருக்கு இருக்கணும் இருக்க வேண்டிதான் ஆனா அதே அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்னு வச்சுங்க நான் பதறி டாக்டருடைய போன் நம்பர் கூட கரெக்டா கிடைக்கவே கிடைக்காது அந்த சமயத்துல என் பக்கத்து விட்டு நண்பன் அமைதியாக இருக்கிறான் கப்பனார கூட்டின்னு போனான் அவன் தான் பண்ணா எல்லாத்தையும் ஒழுங்கா போயிட்டான் நான் யோசிச்சு பார்த்தேன் எப்படி அவனால இதை ஒழுங்கா பண்ண முடியறது என்னால பண்ண முடியல தகப்பனார் அப்படிங்கறத பற்றுதல் வழக்கு என்ன அதனால ஏற்படுகிறது ஆக நம்முடைய அமைதிக்கு ஊறு நேர்விக்கும் படிக்கு இவையெல்லாம் இருக்கும் எவை இது என்னுடையது என்கிற எண்ணத்தோடே செய்தல் இதை நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தோட செய்தல் இந்த தாழ்ந்த பலத்துக்காக என்கிற எண்ணத்தோட செய்தல் மாறு அப்ப மன அமைதி ஏற்படும் அடக்கத்தில் சிறந்த அடக்கம் ஏது மன அமைதி தான் எட்டாவது கேள்விக்கு பதில் சொல்றார் வேறு சில கருத்துக்களும் உடனே அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன் இந்த யக்ஷபிரஷ்னோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை